முப்பத்தி ஐந்து அறிவிக்கின்றார்கள் என என்னிடம் வாக்குறுதி கூறுபவர் யார் என நபிசல்லாகவும் அணிகம் அவர்கள் கேட்டபோது நான் தங்களிடம் உறுதிமொழி கூறுகிறேன் என்று கூறினேன் இதை அறிவிக்கும் அறிவிப்பாளர் கூறுகிறார் தௌபான் ரதியில் தாகும் அவர்கள் உறுதிமொழி அழித்தது போன்றே அவர் யாரிடமும் எதையும் கேட்காமலேயே இருந்தார் அபோதாவோது ஒன்று ஆறு நான்கு மூன்று